ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சந்தமான மாதே ஷா ேவீம் மேவெவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ குரு प्रत्यगर्थो ோப்பளவரனோம்மமஸ்மி ஓ சகனா சகனவுன சீ கரை தேஜஸ்வினீ தூ மாஷ ிா கட்டோோபிஷத் மொதல் அயம் மூன்றாவது வல்லி மூணாவது மந்திரம் ஆனர விரீரங்கம் ரூபிம் தூசி வி गोचरान ஹயா விஷயரான் ஆமேந்திரியமனோயுக்கோக்மீஷிண உபன இந்த அத்தியாயத்தில் முதல் மந்திரத்தில் ஹிருதயத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறது என்று அறிமுகம் செய்தது இதை கர்மகாண்டிகளும் அறிவார்கள் உபாசனையை பண்ணுபவர்களும் அறிவார்கள் தத்துவத்தை விசாரம் செய்பவர்களும் இந்த உண்மையை அறிவார்கள் பிரம்மவிதோ பஞ்சானய ஏற்றத் திரிணாச்சிகேதா இது ஒரு இன்ட்ரடக்ஷன் ஹிருதயே பிரம்மத்வயம் அஸ்தி ஹிரதயத்தில் ரெண்டு இருக்குது பிரம்மத்வயம்னு சொல்கிறார்கள் ஆத்மத்வயம் சுருக்கமாக சொன்னால் சைத்தன்யத்வயம் ரெண்டு சைத்தன்யம் ஹிரதயத்தில் இருக்குது ஒன்று ஆத்மச்சைத்தியம் இன்னொன்று ஈஸ்வரச்சைத்தியம் ஜீவச்சைத்தியம் ஈஸ்வர சைத்தன்யம் இங்கே தான் முக்கியமான விசாரம் ரெண்டு சைத்தன்யம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் விசாரம் இருக்குது அதெல்லாம் பின்னால் ஒரு சைத்தன்யம் தானே இருக்க முடியும் ரெண்டு சைத்தன்யங்கிறது எப்படி அப்போ ரெண்டு சைத்தன்யத்தில் ஒரு சைத்தன்யம் மித்யா சைத்தன்யம் ஒரு சைத்தன்யம் சத்திய சைத்தன்யம் அப்படின்னு பாட முடியும் முடிகிறபோது ஈஸ்வரனும் ஈஸ்வரன் ஜீவன்கிற ரெண்டு கிடையாது சைத்தன்யம் ஒன்று தான் அதில் தான் அத்வைத சித்தி ஏற்படும் ஆனால் முதல்ல உபதேசத்துக்காக பாடம் சொல்கிறதுக்காக வேண்டி நமக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தூக்கத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் இந்த தன்னுணர்வு இருக்கிறதுனால அது ஏன் இருக்கு எப்படின்னு அதை சொல்ல முடியாது நிர்வச்சனியம் மாயா நரூபமசேக ததோபலபியே நான்தோ நச்சாதிர் நச்சசம்பிரதிஷ்டா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிவிட்டார் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் ஆக இந்த தன்னுணர்வுங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையினே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போய்டும் அதுக்கு ரியாலிட்டியே கிடையாது அதுக்கு சத்தியத்துவமே கிடையாது நான் நான் நம்ம எல்லோரும் ஒரு ஒருத்தரும் நீ வேறே நான் வேறே நினச்சின்னு இருக்கிறது தான் ப்ராப்ளமே இது என்றைக்கு உண்மை இல்லைங்கிறது தெளிவாக புரிகிறதோ அன்னைக்குத்தான் நமக்கு பரிபூர்ண சாந்தி அது வரைக்கும் இது ஓயாது அசாந்தி தான் இருக்கும் என்ன சாந்தி கிடச்சாலும் சாந்தி மாதிரி வருமே தவிர அசாந்தி தான் மிச்சமாகும் இன்னும் ஆழமாக போகலாம் யோசிச்சுட்டே இருக்குதா தெரியுது ஆனால் உபநிஷத்து பாடத்துக்காக ஒரு டீச்சிங் மெத்தடு அதுக்காக சொல்லி கொடுக்குறது ரெண்டு சைத்தன்யம் ஹிரதயத்தில் இருக்குது முதல்ல நான் என்ன சொன்னேன் ஆத்மா ரெண்டு ஆத்மா சொன்னேன் ரெண்டு பிரம்மன்னு சொல்கிறாங்க ஹிரதயே ஸ்திதம் பிரம்மத்வயம் அப்படின்னு ஒரு ஒரு வியாக்கியானக்காரர் போடுறார் இதை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம் நான் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு சொன்னால் நேற்றுக்கு இன்னொன்று சொல்லணும்னு சொல்லி நினச்சேன் அதை அதாவது எனக்குள்ளே கடவுள் இருக்கார் கடவுளுக்குள்ள நான் இருக்கேன் அதை சொல்லணும் எனக்கு வேறாக கடவுள் இருக்கார் நான் ஒருத்தன் இருக்கேன் அதுதான் பிரச்சனையும் நானும் ஒருத்தன் இருக்கேன் எனக்கு நிம்மதிக்கு ஏதாவது வழி தேடின்னு இருக்கேன் பணத்தால் கிடைக்குமா பார்க்குறேன் ஃபேமிலியால் கிடைக்குமான்னு பார்க்குறேன் கடவுளாலேயும் கிடைக்குமானு பார்க்குறேன் ஆகையினால நான் கடவுள் கடவுள் எனக்கு வேறாக இருக்கிறார் கடவுள் எங்கேயோ எப்படி கவர்மெண்ட் டெல்லியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ணுறாரோ அப்படி ஏதோ ஒரு லோகத்தில் உட்கார்ந்துட்டு பகவான் ரூல் பண்ணிட்டுருக்கார் அப்ராக்கிருத ஷரீரகா வைகுண்டவாசி பரமபத வாசகா அப்புறம் பரமபத வாசனாக இருக்கார் அவர் அங்கேருந்துட்டு அவர் ரூல் பண்ணுறார் இது கிளீன் துவைத்தம் நமக்கு சௌரியமாக புரியும் அப்புறம் வந்து நான் வந்து உலகத்தில் உழண்டுன்றிருக்கேன் லௌக்கிக விஷயத்துலேயே எல்லாம் உழண்டுன்றிருக்கேன் எங்கேயோ இருக்கார் கடவுள் என்றைக்கு நான் அவரை நோக்கி போகிறேன்னு தெரியாது முதல்ல அவர் இருக்காராங்கிறதே ஒத்துக்கிறதில்ல அப்புறம் ஒரு மாதிரி ஒத்துக்கிறான் அப்புறம் அங்கே இருக்காருங்கிறான் அப்புறம் அவர்கிட்ட நான் போகணுங்கிறான் அப்புறம் அவர்கிட்ட நான் போயிட்டேங்கிறான் இல்லாட்டி அவர் எங்கிட்ட வந்துட்டாருங்கிறான் அப்புறம் அவருக்குள்ளே நான் இருக்கேங்கிறான் எனக்குள்ள அவர் இருக்காருங்கிறான் எல்லாம் ஒத்துக்கிறோம் எல்லாம் ஒரு மனநிலை எனக்குள்ள அவர் இருக்காருங்கிறார் அப்புறம் கடைசியில் சஹா அஹம் அஹம் சஹா சோஹம் ஹம்சஹா அஹம் சஹா சஹா அஹம் இதைத்தான் சன்னியாசிகள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்காங்க சோஹம் ஹம்சஹா அப்படிங்கிறாங்க அவனே நான் நானு அவனே நான் நான் அவனே நானே அவன் அவனே நான் அவனே நான் நானே அவன் இது கடைசியில் இப்போ ரெண்டு கிடையாது சொல்ல போகிறோம் ஆனால் உபனிஷத் வந்து இந்த இடத்துல ரெண்டு சைதன்யம் ஹிரதயத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படி நிறுத்தி வச்சுன்னுட்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறது அதாவது தர்மத்தை அனுஷ்டிக்கவும் செய்யலாம் பிரம்ம ஜான நிஷ்டையிலையும் இருக்கலாம் ரெண்டே ரெண்டு நிஷ்டை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப சாஸ்திரங்களில் ஒன்று தர்ம நிஷ்டா இன்னொரு பாஷையில் சொன்னால் கர்ம நிஷ்டா கர்மான்னா செயல்கள் செயல்கள் அறம் அறம் அறம் நிறைந்ததாக அறம் வியாபித்ததாக இருக்க வேண்டும் அறத் அறமை அறம் நிறைந்ததாக செயல்கள் இருக்க வேண்டும் அதனால் தர்ம நிஷ்டான்னு சொன்னாலும் கர்ம நிஷ்டான்னு சொன்னாலும் ஒன்று தான் ஆக என்ன சொல்லித்த ரெண்டாவது மந்திரம் தர்ம நிஷ்டையிலையும் இருக்கலாம் பிரம்மனிஷ்டையிலும் இருக்கலாம் தித்தீர்ஷதாங்கிறதுக்கு அடைய விரும்புகிறவர்கள் அப்படின்னே போட்டிருக்கிறது தித்தீருஷதாம் தித்தீர்ஷதாம்னா அடைய விரும்புபவர்கள் அப்படின்னு அர்த்தம் கடக்க விரும்புபவர்கள் இல்லை அடைய விரும்புபவர்கள் ஆக பாரம் தித்தீஷதாம் அபயம் சேதுஹூ ரெண்டுக்கும் சேத்து தர்மஹா சேத்துஹு பிரம்ம சேதுஹூ அதாவது என் துன்பத்தை தீர்க்கிறது தர்மமா பிரம்மமா ஆக ஈஸ்வரன் ஈஸ்வரனை சார்ந்திருந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுங்கிறத பற்றிலாம் சொல்லலை இங்கே வந்து சுருக்கமாக சொல்ருக்கு சேதுகு சேத்துகுன்னா துன்பத்தை கடக்கிறதுக்கு சாதனம் துக்க நிவர்த்தி சாதனம் தர்மமாகவும் இருக்கலாம் பிரம்மமாகவும் இருக்கலாம் அர்த்த காமத்தை விரும்புகிறவர்கள் தர்ம இருக்கிறார்கள் மோட்சத்தை விரும்புகிறவர்கள் பிரம்ம இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேர் தர்ம இருந்து தான் அர்த்தகாமத்தை அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறதுனால ஆஹ தர்ம சேது அஜானினாம் சேது தம ஞானாம் சேத்தும ஆஹ இது இது சாதனம் அது சாதனம்னு சொல்லியிருக்கு அதை நம்ம பார்த்துட்டோம் இதை மறந்துடக்கூடாது ரெண்டே ரெண்டு சாதனம்தான் ஒன்று தர்மம் இன்னொன்று பிரம்மம் வேதத்தோட சாரமே இதுதான் வேத பூர்வபாகம் முழுக்க தர்மசாஸ்திரம் வேதாந்த பாகம் முழுவதும் பிரம்மசாஸ்திரம் இது ரெண்டையும் சமுச்சயம் பண்ணுறது தனித்தனியாக பண்ணுறது அப்படின்னு எல்லாம் இருக்குது கட்சி இருக்குது வெறும் தர்மம் மாத்திரம் போறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் வெறும் பிரம்மம் மாத்திரம் போறோம்னு சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் தர்மம் பிரம்ம ரெண்டையும் சமுச்சயம் பண்ணணும்னு சொல்கிறார்கள் அதுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்குது கருத்து சிந்தனைகள் இல்லை இதெல்லாம் நம்ம நான் உங்களோட குழப்பில் புரிகிறதுக்காக சொன்னேன் இவ்வளோவெல்லாம் ஆழம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ரெண்டாவது மந்திரம் துக்க நிவர்த்தி சாதனம் தர்ம ஆர் பிரம்ம இது ரெண்டு தான் இருக்குது ரெண்டு குரூப் இருக்காங்க பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தர்மம் துக்க சாதனம் நிவிறி மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு துக்க சாதனம் பிரம்மை ஆனால் இருந்து தான் நிவிற்த்திக்கு வருவான் சாஸ்திரமே இப்படி தான் சொல்வது தர்மே பிரவிற்த்தி பிரவிற்த்தி தர்மஹா தர்மாத்து நிவிற்த்திஹி நிவருத்தி தர்மஹா தர்மத்தில் பிரவருத்திப்பது பிரவிற்த்தி தர்மம் தர்மத்திலிருந்து விலகுவது நிவர்த்தி தர்மம் இதுலேயும் ரொம்ப முக்கியம் இருக்கு சாமானிய தர்மத்திலிருந்து விலகுவதுன்னு அர்த்தம் இல்லை விசேஷ தர்மத்திலிருந்து விலகுவது நிவிற்த்தி தர்மம் சாமானிய தர்மத்திலருந்து விலகிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது சாமானிய தர்மம்னால் என்ன விசேஷ தர்மம்னா என்ன பொய் பேசக்கூடாதுங்கிறது எல்லா ஜாதிக்கும் எல்லா ஆசிரமத்துக்கும் எல்லா மனிதனுக்கும் பொதுவானது அதுதான் சாமானிய தர்மம் யாரையும் ஹிம்ச பண்ணக்கூடாதுங்கிறது சாமானிய தர்மம் ஆ சாமானிய தர்மம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு வேல்யூ குணங்கள் சொல்லப்போனால் நாஸ்திகன் கூட இதை ஒத்துக்கத்தான் செய்வான் மறுக்க மாட்டான் பொய் பேசினா நரகம் வருங்கிறத ஒத்துக்க மாட்டானே தவிர உண்மை பேசினா சொர்க்கம் கிடைக்குங்கிறத ஒத்துக்க மாட்டானே தவிர பொய் பேசினா சமூகத்தில் விவகாரம் பண்ண முடியாதுங்கிறது நாஸ்திகனும் ஒத்துக்கத்தானே வேணும் வேறு வழி இல்லையே அதுதான் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் தான் ரொம்ப அது மாறுறது ஆளுக்கு ஆளுக்கு வயசுக்கு வயசு மாறுறது ஆண்களுக்கு வேறு தர்மம் விசேஷ தர்மம் பெண்களுக்கு விசேஷ தர்மம் வேறு ராஜாவுக்கு தர்மம் வேறு சன்னியாசிக்கு வேறு பிரம்மச்சாரிக்கு வேறு கிரகஸ்தனுக்கு வேறு எல்லா அந்த தர்மங்கள்லாம் விசேஷ தர்மம் மாறத்தான் செய்யும் இந்த விசேஷ தர்மத்தில் தான் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி விசேஷ தர்மத்தை தான் நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியல சாமானிய தர்மத்தை யாரும் நாஸ்திகம் கூட எதிர்க்க முடியாது இந்த விசேஷ தர்மத்துக்கும் சாமானிய தர்மத்துக்கும் கனெக்ஷன் நிறைய இருக்குது சாமானிய தர்மத்தை பாதுகாக்கிறது சாமானிய தர்மம் இல்லாமல் விசேஷ தர்மம் இல்லை விசேஷ தர்மம் இல்லாமல் சாமானிய தர்மம் பூர்ணமாகாது அதனால் தர்மசாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறது வேதவை பிரம்மனை கூட சுலபமாக புரிஞ்சுக்கலாம் சைதன்யத்தை கூட தர்மசாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை கடவுளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் சட்டத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா நாட்டினுடைய சட்டத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபமாக என்ன அதுதான் தர்மசாஸ்திரங்கள் ஆகையினால் பிரம்மச்சாரி தர்மம் கிரகஸ்தர்மம் வானப்பிரஸ்தர்மம் சந்யாசி தர்மம் பிராமண தர்மம் க்ஷத்ரிய தர்மம் வைஸ்ய தர்மம் சூத்ர தர்மம் இந்த ஜாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு இருக்கிற தர்மம் ராஜ தர்மம் பிரஜாதர்மம் புருஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் எல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்படி இப்படின்னு சார்ட்டு போட்டு வச்சுருக்கு அதுதான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது புரிய மாட்டேங்கிறது இது எப்படின்னா இது சோஷியல் இது முழுக்க அர்த்த சாஸ்திரத்தோட சம்பந்தப்பட்ட தர்மம் இப்படிலாம் இருக்குது அது எப் எந்த கோணத்திலேருந்து பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ அருமையான ஸ்ட்ரக்சர்னு தெரியும் ஆனால் அது எந்த ஸ்ட்ரக்சராக இருந்தால் என்ன மனுஷன் நினச்சா ஸ்பாயில் பண்ணிவிடலாம் எல்லாத்தையும் எப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சராக இருந்தால் என்ன அது மனுஷனுடைய பாவனை சரியாக இல்லைன்னா எல்லாம் அவ்வளவுதான் அவுட் அதுக்கான ஞானம் இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழிச்சுவாங்க அது பகவான் அதுவும் பண்ணுறார் இந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் மனுஷனை தூண்டி பண்ணிட்டுருக்கார் இந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய் பண்ணுறதும் அதுதான் நடக்கிறது அது மாயை பண்ணுறதுன்னு சொன்னாலும் சரி மாயை ஆள ஈஸ்வரம் பண்ணாலும் சரி அது நடந்து தான் இதெல்லாம் தகவலுக்காக சொன்னேன் இப்போ மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் பார்த்துன்னு இருக்கோம் நேற்றுக்கு உபனிஷத்து என்ன பண்ணுகிறது இந்த உடம்பை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தணும் இந்த உடம்பில் இருக்கிற ஆத்மா ரெண்டு சைத்தன்யத்தில் இப்போ முக்கியமாக ஜீவாத்மாவை பற்றி தான் பேசுகிறோம் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் இந்த தேசத்தில் பிறந்தவனுக்கெல்லாம் தெரியும் வாழ்க்கையில் கடவுள்தாங்க கதி அதுன்னு தெரியாது யார் இருக்குது குப்பன் சுப்பனு கூட தெரியும்பான் வாழ்க்கையில் இந்த பாரத தேசத்தில் பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் பாரத தேசத்தினுடைய ஜீவ நாடி ஆத்தியாத்மிகம் ஆன்மீகம் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் எல்லாம் காலம்பு சூரியனை கும்பிட்றான் எந்த ஜாத்தியில் பிறந்தா இருந்தால் சூரியனை பார்த்து சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறவங்க குடியானவர்கள் எல்லாரும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் அந்த எண்ணம் இருக்குது தங்களை அறிஞ்சோ அறியாமலோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு அதை வழிபடுற ஒரு தன்மை இருக்குது அதனால் எதுக்கு சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் கடவுள் அடையணுங்கிற சும்மா சொல்லிகிட்டு அதை கொஞ்சம் தீவிரமாக அதை ஆழமாக சிந்திச்சிருக்க மாட்டாங்களே தவிர எல்லாருக்கும் இந்த ஞானம் ஓரளவுக்கு உண்டு அதில் ஆழமா போகிற ஆழங்களா இல்லையாங்கிறது தான் வேறு சமாச்சாரம் இப்போ இந்த உபநிஷத்தை என்ன பண்ணுறது ஒரு அழகாக தேர் பயணத்தோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசுகிறது அதுக்காக வேண்டி முதல்ல என்ன சொல்கிறார் இந்த ஜெய்வாத்மாவை தேரில் பயணம் பண்ணுறவன் தெரிஞ்சுக்கோ இந்த ஷரீரம்தான் தேர் இந்த ஷரீரம்தான் தேர் தேரை ஓற்றவன் சாரதி இந்த உடம்புங்கிற தேரை ஓட்டிண்டு போகிறவன் புத்தி இவனுக்கு நல்ல விவேகம் இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாம் சொல்கிறான் இந்த கடையில் இந்த சாமான் இப்படி கிடைக்கும் அந்த கடையில் இப்படி கிடைக்கும் அங்கே விலை குறைச்சல் பொருள் தரமாக இருக்கும் இந்த இடத்துல விலை கூடுதல் சும்மா ஷோ பண்ணுவான் அதெல்லாம் பொருள் நல்லா இருக்காது எல்லாம் லௌகிக்க விவேகம் இருக்குது லௌகிக விவேகம் சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு லௌகிக்க விவேகமே தகுறாரு எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது கிச்சன்னா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு கட்டடம்னா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ்னால் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது கார்டன்னா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது எல்லாத்துக்கும் விவேகம் வேணும் ஆகையினால புத்தி இந்த சரீரத்தை நடத்தணும் உயிருக்கு பகுத்தறிவு துணையாக இருக்கிறது ஜீவன் இருக்கு ஒரு கரணம் இருக்குது அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் அதுதான் டிசிஷன் எடுக்கணும் டிசிஷன் எடுத்ததை கேரி அவுட் பண்ணுறது யார் மைண்டு முடிவு எடுக்கிறது புத்தி முடிவு எடுக்கிறது எடுக்கிறத இது நடத்தணும் அதுக்கு தான் நம்ம வந்து சின்ன வயசுலையே பாடம் சொல்லி கொடுக்குறோம் படிப்பு சொல்லித்தரோம் இளமையில் கல் சொல்லி கொடுக்குறதெல்லாம் லௌகிக்க வித்யை தானே ஆத்ம வித்யே தர்ம வித்யை யார் சொல்லித்தர இந்த தேசத்தில் முதல் வித்ய அது தான் அன்னையும் முன்னறி தெய்வம் தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் ஆரம்பம் ஆனால் இப்போ அதெல்லாமா சொல்லி தந்துட்டு இருப்பாங்க ஏ ஃபார் ஆப்பிள் அது கூட மாற்றின்ட்டுருக்காங்க இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்துட்டுருக்கு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பனானா என்னால் எடுத்த உடனே இது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அறஞ்செய்ய விரும்பு இதை யாரும் சொல்லித்தர அப்படியே சொல்லி தாத்தியாருக்கே அது புரிய மாட்டேங்கிறது ஆகையெல்லாம் இந்த எஜுகேஷன் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் எதுக்குன்னா புத்திக்கு முதல்ல சொல்லி கொடுத்துடணும் புத்திக்கு சாஸ்திரம் வேணும் நான் பிறகு சொல்கிறேன் புத்தி தேரோட்டி புத்தி உடம்புங்கிற தேரை செலுத்துகிற தேரோட்டி அப்படி புரிஞ்சுக்கணும் ஜீவாத்மா இந்த உடம்பு என்கிற தேரில் பயணம் செய்கிற பயணி உடம்பு இந்த ஜீவாத்மா செல்லும் தேர் தேரோட்டியாக இருப்பது புத்தி இந்த உடம்பு என்கிற தேருக்கு தேரோட்டியாக இருப்பது புத்தி விவேகசக்தி மனந்தான் கடிவாழக் கயிறு குதிரைகளை கட்டுப்படுத்தும் கடிவாழக் கயிறு அப்புறம் அடுத்தது என்ன இந்திரியாணி ஹயானாகு குதிரைகள் இந்திரியங்கள் குதிரைகள் இந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி ஸ்ரோத்ரம் தொக்கு சக்ஷுகு ரசனா கிராணம் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் இதிலோடு தான் நமக்கு போராட்டமே இருந்து கொண்டிருக்கு ஆக குதிரைகள் இந்திரியங்களே குதிரைகளாகும் சரி பாதைகள் எது ஞாபகம் வச்சுக்கணும் நிஜமாவே இது பிரயாணம் இல்லை இது பிரயாணம் இவ பிரயாணம் அதாவது துக்கத்தில் ஆனந்தத்துக்கு போகணும் எது ஆனந்தத்தை கொடுக்கும் விஷயானந்தத்தை நோக்கி போறதா ஆத்மானந்தத்தை நோக்கி போறதா பாஹியானந்தத்தை நோக்கி போறதா அந்தரானந்தத்தை நோக்கி போறதாங்கிறதான் கேள்வி புற இன்பத்தை நோக்கி செல்வதா அது இன்பமே இல்லை சும்மா ஒருத்த நமக்கு அப்படி ஒரு தோற்றம் ஆனாலும் அக இன்பத்தை நோக்கி செல்வதா ஆக விஷயங்கள்தான் பாதைகளாகும் நீங்கள் இப்படி வரிசையாக போட்டுக்கணும் பயணி ஜீவாத்மா நேற்றுக்கே சொன்னேன் திரும்பவும் சொல்கிறேன் தேர் உடம்பு தேரோட்டி புத்தி கடிவாள கயிறுகள் மனம் குதிரைகள் என்னது இந்திரியங்கள் பாதை இந்திரிய விஷயங்கள் இந்திரிய விஷயங்கள் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான இந்த திருக்குறளில் பரிமேலழகர் ரொம்ப சுருக்கமாக விளக்கம் எழுதுகிறவர் இலக்கணத்தோட அழக விளக்கத்தை சொல்கிறவர் பரிமேலகர் இந்த குரலுக்கு நல்ல விரிவாக விளக்கம் சொல்கிறார் வகைதறிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் இந்த வகை தெரிவான்கிறதான் ரொம்ப அழகாக சொல்கிறார் வகை தெரிகிறதுனா அது இருந்தால் எந்தெந்த குணத்துலேருந்து எந்தெந்த பூதத்திலேருந்து வந்தது ஆகாஷத்துலேருந்து சப்தம் வந்தது ஆகாஷத்தோட குணம் சப்தம் காற்றோட குணம் சப்தஸ்பரிசம் அப்புறம் வந்து ரூபத்தோட வந்து சப்தஸ்பரிச ரூபம் அக்னியிலேருந்து வந்தது ஜலத்திலருந்து சப்தஸ்பரிச ரூபரசம் ஜலத்திலருந்து வந்தது சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் பிருத்திவியிலிருந்து வந்ததுன்னு சொல்லி பஞ்சபூதங்கள் அதோட குணங்கள் அதனால இந்த ஒரு விஷயங்கள்லையும் இருக்கிற அந்த அம்சங்கள் இதெல்லாம் புரிய புரிய வைக்கிறார் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே ஆக இந்திரிய விஷயங்கள் பாதைகள் எப்போ பார்த்தாலும் எதை நோக்கி நம்ம போட்டு போயின்னு இருக்கோம் ஒன்றும் பார்க்க போகிறோம் இல்லாட்டி கேட்க போகிறோம் இல்லாட்டி முகரப்போகிறோம் ல்லாட்டி சுவைக்க போகிறோம் இல்லாட்டி தொட்டு உணரப்போகிறோம் இதுக்குள்ளேதான போயிண்டே இருக்கும் ஆக விஷயங்களே பாதைகள் பாதைகள் விஷயங்களாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆத்மா இந்திரிய மனோயுக்தம் போக்தா இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பேர் சொல்றார் ஆத்மானம் ரத்தினம் வித்தின்னு சொன்னார் இல்லையா அதை சொல்கிறார் இந்த ஆத்மா இந்திரிய மனோயுக்தம் ஆத்மா இந்திரிய மனோயுக்தம் சொன்னால் ஷரீர இந்திரிய மனோபிகி சகிதம் ஆத்மானம் போக்தா சம்சாரி இந்த ஜீவாத்மா வந்து போக்தா என்று சொல்லப்படுகிறான் இதோடு சேர்ந்திருக்கிறான் இந்த புத்தியோட புத்தியோட மனசோட உடம்போட இந்திரியங்களோட இந்திரிய விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறவன் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் இதோட சேர்ந்திருக்கிறவன் இவன் இந்திரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஆஹா அதோட சம்பந்தப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா இவனுக்கு பேர் என்னதுன்னா போக்தா போக்தான்னா அனுபவிக்கிறவன் அர்த்தம் என்ஜாயர்னு சொல்லணும் என்ஜாயர்னால் துக்கத்தையும் என்ஜாய் அது சொன்னால் இன்னொரு மாதிரி இருக்கும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான் சுகத்தையும் सुख दुख भोक्ता, भोक्ता भर्ता அனுபவிக்கிறான் சுகதுபோக்தா உபதிர்ட்டானுமந்தா மகேஸ்வர பரமாத்மேதிச்சாப்புக்தேகேஸ்மின் புருஷையில் பகவான் சொல்லியிருக்கார் இந்த போக்தா இந்தியம் பண்றார் வாஸ்தவமா இவன் போக்தா கிடையாது இவன் போக்தான்னு நினச்சின்னு இருக்கோம் அப்படிலாம் நிறைய இங்கே அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கார் ஆ இவன் போக்தா போக்தான்னா சம்சாரி சம்சாரி இத்தி ஆகுஹு மனிஷினா விவேகினா வாழ்க்கையை பகுத்தறிந்து பார்க்கின்ற பெரியோர்கள் ஆகுஹு ஆகுன்னு ரெண்டு விதத்தில் வந்திருக்கு இந்திரியாணி ஹயானாகு விஷயாம்ஸ்தேஷ கோச்சரான்னு ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத் ஆகுர்மனீஷிணா போக்தா இ ஆகு கே ஆகு மனிஷிணா ஆகு மனிஷிணா சொன்ன நன்கு சிந்திப்பவர்கள் வாழ்க்கையை நன்கு பகுத்தறிபவர்கள் சாஸ்திரத்தோடு சேர்ந்து பெரியவங்க சொன்ன வழியில் அழகா சிந்திக்கிறவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சங்கராச்சார நகி கேவலசிய ஆத்மனா போக்திருமஸ்தி இந்த தூங்குற போது போக்திருத்தம் இருக்கோ தூங்குகிற போது அனுபவிக்கிறவன் இருக்கிறாங்கிற அனுபவம் இருக்கோ ஒழிச்சத்துக்கு பிறகு அனுபவி அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிறவன் இருந்த அனுபவிக்கிறவன் இல்லாமல் இருந்தது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு அனுபவிக்கிறவன் இல்லாமல் இருந்ததாக அனுபவிக்கிறவன் இல்லாமல் இருக்கிற அனுபவமும் சந்தேகமா உண்மையிலே என்ன அர்த்தம்னா அனுபவிக்கிறவங்கிறதே ஒரு கற்பனை அனுபவிக்கிறவனுங்கிறதே ஒரு கற்பனைங்கிற ஞானம் இருந்தால் போகிறோம் தப்பிச்சா போயிடும் தப்பிச்சுடலாம் அதுவும் அனுபவத்துக்கு வரணும்னா போக வேண்டிதான் ஒன்றும் பண்ண முடியாது அனுபவிக்கிறவனையே அழிக்கிறது வேதாந்தம் அனுபவிக்கிறவன அனுபவிக்கிறேங்கிற எண்ணத்தையும் அனுபவிக்கிறவனுங்கிற அந்த தண்ணித்தன்மையையும் அழிக்கிறது தான் ஞானம் ஆக அனுபவத்துக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தரம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் இதில் ஒத்துக்க முடியும் முடியல அவங்களால் அனுபவத்துக்கு முயற்சிக்காதீர்கள் அனுபவத்துக்கு முயற்சிப்பது அறியாமை அனுபவம் எப்பொழுதும் இருந்து கொண்டு அறிந்து கொள்ளுங்கள் அனுபவத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள் இழிப்பு கனவு உறக்கம் இவற்றின் இந்த அனுபவங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆராய்ச்சி செய்து அனுபவம் என்பது ஒரு மாபெரும் கற்பனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அனுபவத்திற்கு முயலாதீர்கள் உங்களையே நீங்கள் அனுபவிக்க ஒரு நாளும் முடியாது அனுபவிப்பவனை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க ஒரு நாளும் நடக்காது அதுக்கெலாம் நிறைய உதாரணெலாம் சொல்லுவாங்க உப்பு பொம்மை சமுத்திரத்துக்குள்ளே போச்சுன்னா என்னாகும் உப்பு பொம்மை சமுதிர உப்புலாம் பொம்மை வேறு பண்ணணும் சும்மா உப்பு கட்டி தூக்கி போட்டால் போகிறோம் எனதுக்கு பொம்மை எல்லாம் பண்ணுவானே உப்பு கட்டியை தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு உப்பு இருக்க உப்பு தண்ணியோடு கலந்து போயிடும் ஒரு உதாரணம் அது ரொம்ப எல்லாம் எக்ஸ்டன்ட் பண்ணாதிங்க மாதிரி அனுபவிக்கிறவனே கிடையாது ஆனால் இங்கே உபநிஷத்தில் பு பாடத்துக்காக சொல்லியிருக்கு இதெல்லாம் வரிசையாக நம்ம போட்டுக்கணும் எத்தனை ஐட்டம் பாருங்க தேரில் பயணிப்பவன் தேர் தேரோட்டி கடிவாழக்கயிறு குதிரைகள் குதிரைகள் செல்லும் பாதைகள் அவ்வளோதானே ஆறு ஆறு ஐட்டம் திரும்பவும் சொல்கிறேன் தேரில் பயணிப்பவன் தேர் தேரோட்டி கடிவாழக் கயிறுகள் கடிவாழக்கயிறு குதிரைகள் பாதை ஆறு ஐட்டம் இங்கே என்னது ஜீவாத்மா சரீரம் புத்தி மனசு இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் யாரும் முடிஞ்சது இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு இவன் உட்காந்துட்டுருக்கானே இவனுக்கு என்ன பேருன்னா போக்தா போக்தா சங்கராச்சாரியர் சம்சாரினர் சம்சாரின்னா என்ன எத்தனை உடம்பையும் அனுபவிச்சுவிட்டான் பசு பக்ி மிருகாதி யோனிஷு புனகா புனகா அநேகதா ஜனித்வா பசுபக்ஷி மிருகம் இதுலெல்லாம் வந்து நிறைய தரம் பிறந்து பிறந்து எத்தனை தடவை நான் கிளியாக பிறந்தேனோ தெரியாது எத்தனை தடவை நான் புழுவாக பிறந்தேனோ தெரியாது நிறைய பேர் நினச்சிருக்காங்க எவல்யூஷன் தியரி அதெல்லாம் கிடையாது சாஸ்திரத்தில் அது மேலேங்க போய்ட்டு போய்ட்டு தான் வரும் எவல்யூஷன் தியரியை வேதாந்த நம்முடைய வைதிக மதம் ஏற்றுக்கொள்ளவில்லை தரிணாமவாதம்னு சொல்கிற இந்த டார்வின் தியரி இல்லையா டார்வின் தீயை நம்ம ஒத்துக்கிறது இல்லை டார்வின் தியரையை ஒத்துக்கிறதா இருந்தால் மனித பிறவியினுடைய மகிமையவே சொல்ல முடியாது ஆகையினால எத்தனையோ தடவை நமக்கு மனுஷ ஜென்மாவை வந்திருக்குன்னு சொல்றோம் மறுபடியும் ஒரு முறை ஏதோ ஒரு தப்பி தவறி மறுபடியும் இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் அழுத்தம் வேற அதில் யோசி புரிஞ்சுக்கோ இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ பயம் வேற எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருவோ அருகிலேன் ஐயோ பகவானே இன்னொரு இடத்துல சொல்றார் இறப்படு பிறப்பை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் விழி துயில் உறாது செந்தழலின் அங்கம் என் அதாவது நெருப்பில் துவாட்டப்படுற உடம்பு மாதிரி இருக்குங்கிறார் செந்தழலின் செந்தழலின் அழலானது அங்கம் என் கொலோ எல்லாம் கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா இந்த பாட்டெல்லாம் அப்படி பயப்படுறாங்க இப்பிறவி தப்பினாலும் எப்பிறவி வைக்குமான அவர் எவ்வளோ தூரம் உள்ளூர பயம் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது நம்பிக்கை இருக்குது புரிஞ்சிருக்கு அவருக்கு சொல்கிறாரு அதனால் அதுதான் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே அதில் இது மாட்டின்னு ஒழிக்கிறேன்னா இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது இந்த உடம்புக்குள்ளே பூந்துட்டோம் இப்போ வந்து இந்த இந்த கட்டலத்துலேருந்து அங்கே போகிற மாதிரி ஈஸியாக இதிலேருந்து வெளியில் கிளம்பி போயிட்டு வரலாமா கொஞ்சம் உடம்புக்குள்ளேருந்து எல்லாம் ஒரே ஆப்ரேஷன் பண்ணி ஒரே தையலாக போட்டு வச்சுருக்கான் உடம்பெல்லாம் ஆ இதனால் கொஞ்சம் வெளியில் அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டு அப்புறம் வந்து உடம்புக்குள்ளே பூந்துக்கலாமான்னா ஆத்மா சர்வ வியாபிங்கிறீங்க அது வேறு இன்னொரு ப்ராப்ளம் எங்கேயும் போகவும் முடியாது போக்கும் வரவும் புனர்வும் இல்லை புண்ணியன்னு வேற சொல்லிவிட்றீங்க இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க அப்படி சொன்னால் இப்படி சொல்கிறீங்க அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் வினாசமியாஸ்ய நக்சித் கருத்து மருகத்தீ அதனால் இந்த போகிறான் வரோம்னு வச்சுப்போம் முதல்ல இந்த பாடம் அப்படி சொன்னால் தான் புரியுறது இதை சொன்னால் அதை சொன்னால் குழப்பம் வந்துவிடும் இடிக்கத்தான் செய்யும் இதை சொன்னால் அதை சொன்னீங்கன்னா நெருடுறது இடிக்கிறது அப்படின்னா இடிக்கணும் தானே சொல்கிறோம் நெருடணும் தானே சொல்கிறோம் அப்படியா யோசி பார்ப்போம் சிந்தனை பண்ணு பார்ப்போன்னுங்கிறதுக்காக தானே சொல்கிறோம் ஆக போக்தேத்யாகுர் மனிஷினா இவன் தான் சம்சாரி இந்த உடம்புங்கிற தேரில் இருக்கிற சம்சாரி சுருக்கமாக இவ்வளோ வர்ணனை பண்ணி இந்த ஜீவாத்மா சம்சாரி ஆனால் இவனுக்கு இந்த கருவிகள்லாம் கொடுக்கப்படுங்க இங்கே ரொம்ப முக்கியமாக என்ன அர்த்தம்னா புத்தி மனசு இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறையோ அதை பொறுத்து தான் இருக்கப்பனே உன் வாழ்க்கை இதை நீ சரியாக உப்பு என்னெல்லாமோ சரியாக பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கி இதை சரி பண்ணுறதுக்கே நேரம் போகாதே போகாது ஆகையினால இதில் கவனம் செலுத்து இதை ஃபோக்கஸ் பண்ணு உன் கூடவே இருக்கிற வஸ்து இதை கவனி எதையெல்லாமோ பராக்க பார்த்துட்டு இருந்தியானா இதை சரியாக கவனிக்க வாழ்க்கை வீணாக போயிடும் ஆகையினால் இந்த புத்தியை கவனி மனசை கவனி இந்திரியங்களை கவனி இந்திரிய விஷயங்களுக்கும் உனக்கு இருக்கிற சம்பந்தத்தை கவனி அதை சரி பண்ணு அதை சரி பண்ணலைன்னா நீ திண்டாட வேண்டியது தான் சரி பண்ணினியானா நீ தப்பிச்சு தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம் சம்சார சாகரத்தை தாண்டி விடலாம் அப்படின்னு பாடுறத பாட்டுருக்கே இனி மந்திரங்கள்லாம் என்ன சொல்லுகிறதுன்னா நீ புத்திசாலித்தனமாக மனசை கட்டுப்படுத்தி இது மூணு தான் பண்ணணும் புத்திக்கு சாஸ்திரத்தை கொடுக்கணும் மனசுக்கு ஈஸ்வரத்தியானம் சத்குணங்களை கொடுக்கணும் இந்திரியங்களுக்கு தர்மமான விஷயங்களை கொடுக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதானா அவ்வளோவே இதை மாத்திரம் செஞ்சுட்டா இந்த மூனையும் செஞ்சு விட்டா போறோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாமா வேற ஒன்று தர்மானுஷ்டானம் இந்திரியங்களுக்கு தர்மானுஷ்டானம் அந்த மனசுக்கு ஈஸ்வர தியானம் புத்திக்கு சாஸ்திர ஞானம் இதை கொடுக்கணும் இதை மூனையும் பண்ணிவிட்டா போறோம் அதுக்கு தான் சாஸ்திரங்கள் மகான்கள் எல்லாம் துணை புரிகிறார்கள் ஆன்மீகம் என்றால் என்னென்னா ஆன்மீகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நாங்கள்லாம் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக சாதனை பயிற்சி முகாமுக்கு போட்டு போயிருக்கிறோம் அப்படின்னா ஆன்மீக சாதனை என்னென்னா இது என்ன ஏன் புத்தியை சரி பண்ணணும் என் புத்தியை சரி பண்ணிக்கிறதுக்காக நான் போயிருக்கேன்னு சொல்லணும் நீங்கள் எல்லாருக்கும் ஆ என் சரி பண்ணிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் ஏன் மனசை சரி பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏன் இந்திரியங்களை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் பொங்கல் போட்டாலும் கம்மியாக சாப்பிடணும் அதுக்காக வந்திருக்கேன் சும்மா சொல்லு இதுக்காக வந்திருக்கேன் இதுதான் ஆன்மீகம் என்னுடைய இந்திரியங்களை மனசை புத்தியை சரி பண்ணுறதுக்கான பயிற்சி தான் ஆன்மீகம் ஆத்தியாத்மிக சாதனங்கள் ஆத்மான என்ன இந்த உடம்பு மனசு புத்தியோடு சேர்ந்துருக்கிறது தான் ஆத்மானு சொல்லிக்கிறோம் என்ன பண்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன சாதனை பண்ணுறேனோ அதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு பேர் கடவுளை பூஜை பண்ணுறதுங்கிறது என்ன என்ன சரி பண்ணிக்கிறதுக்காக தான் கடவுளை பூஜை பண்ணுறேன் அத்தியாத்ம ஜான நித்தியவம் தத்துவ ஜானார்த்த தரிசனம் ஆக உபனிஷத்து வெளியில் வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாது வேற எங்கேயோ அதை பார் இதைப் பார் அதெல்லாம் சொல்லாது உன்னை சரி பண்ணு உன்னை சரி பண்ணு உன்னை சரி பண்ணு உன்னை சரி பண்ணிட்டால் எதையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உன்னை சரி பண்ணலைன்னா எதை சரி பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை என்ன சரி பண்ணுறது தான் எனக்கு வாழ்க்கையோட லட்சியம் அடுத்த மந்திரம் எஸ் அயுக்குன மனசிரிணியவியாசாரவன்பு மனசிரிவிய சதஷ்யே யவிஞானவன்வீ அயுத்த மனசிரிணியவ் துஷ்டாஷ்யே வின்ப யுக்தே ந மனசா சதா தசேந்திரியாணி வசியானி சதஸ்வாயி வசாரத்தேஹே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் நாம் என்ன அடைஞ்சாலும் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று துன்பம் நீங்கிறது இன்னொன்று இன்பத்தை அடையிறது இதை நமக்கு வேறு என்ன லட்சியம் இருக்குது யோசித்து பார்த்தா என்ன கணக்கு போட்டு பார்த்தாலும் குழந்தைகள் பண்ணுற முயற்சியாக இருக்கட்டும் வாலிபர்கள் பண்ணுற முயற்சியாக இருக்கட்டும் நடுவயசில் இருக்கிற பண்ணுறவங்க முயற்சியாக இருக்கட்டும் வயசானவங்க பண்ணுற முயற்சியாக இருக்கட்டும் எல்லாருடைய முயற்சியும் சரி மிருகங்களாக இருக்கட்டும் எந்த பிராணிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரெண்டே ரெண்டு தான் துக்க நிவத்தி ஆனந்த பிராப்தி ஆனால் குழந்தை என்ன எப்படியா படிக்கணுங்கிறான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறான் என்னென்னா து அந்த துன்பம் வரக்கூடாது எனக்கு ஒன்றும் தெரியலேங்கிறது ஒரு துன்பம் தெரிஞ்சு விட்டால் அந்த துன்பம் போயிடும் அதுக்காக படிக்கிறான் ஆக அந்த துன்பம் நீங்கிறதுக்காக படிக்கிறான் அப்புறம் படித்து கிராஜுவேட் ஆகிட்டா சந்தோஷமாக இருக்கு அதுக்கப்புறம் பழபடியும் ஆரம்பிச்சுட்றது வேலை வேணும் சரி உடனே சரி நீ தான் கிராஜுவேட் ஆயாச்சே முடிஞ்சது இல்லையா இனிமே அதுக்கப்புறம் ஒரு ஜாபு வேணும் ஜாபு வந்துட்டால் என்ன ஆகும் எல்லோரும் கேட்டுருப்பாங்க வேலைக்கு போகலையா வேலைக்கு போலியான்னு வேறு ஆளுக்கு மற்றவங்க வேறு கேட்குறாங்க அது மாத்திரமில்லை என் வாழ்க்கையை நான் நடத்தி ஆகணும் என்ன இருந்தாலும் நான் சம்பாதிக்கணும் ஏன் அப்பா சொத்தாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சாஸ்திரமே சொல்கிறது பெரியவங்க அப்பா சொத்தை சம்பாதிக்கிறது மத்தியமம் தான் ஜெருது உத்தமம் சுவார்ஜிதம் வித்தம் மத்தியமம் பிதுரார்ஜிதம் அப்பா சொத்தில் சாப்பிட்றதுங்கிறது மத்தியமும் நான் சம்பாதிச்சு சாப்பிடும் இன்னொன்று இருக்குது ரெண்டு சொல்லட்டுமா அண்ணன் தம்பியோட ச பைசால் வாழ்கிறதுங்கிறது அதமம் மனைவி காசில் வாழ்கிறது அதமாதமம் அப்படி சொல்லியிருக்கு என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணுறது சுவாமி அந்த ரூபாய் இல்லைன்னா எங்கிட்ட கொடுத்துருங்கோ நாங்கள் ஆசிரமத்தை பெருசு பண்ணிவிட்றோம் எல்லாம் நல்லா பண்ணிவிட்றோம் உங்களை உங்கள் இதுன்னு சௌரியங்களெலாம் பண்ணிவிட்றோம் அதனால் நீங்களே சம்பாதிக்கலாம் உத்தமம் சுவார்ஜிதம் வித்தம் மத்தியமம் பித்ரார்ஜிதம் அதமம் திராத்ருத்தம் சாத் ஸ்ரீவித்தம் அதமாதமம் இல்லை இப்போ சொல்ல முடியாது எதுக்கு இதை சொன்னோம்னா எல்லாருக்கும் இந்த ஜாபுக்கு போகணும் இது இதேதான் விஷயம் துக்க நிவத்தி ஆனந்த பிராப்தி துக்க நிவத்தி ஆனந்த பிராப்தி அடியோட துக்கம் நீங்கிறதுக்கு இதான் வழி இருக்கா ஒரு ஒருத்தரவையும் நான் வந்து துக்கத்தை நீக்கிறேன் திரும்ப திரும்ப இந்த நாய் வாழ் மாதிரி வந்துகிட்டே இருக்கேன்னா நான் துக்கத்தை நீக்கிறேன் இனிமேல் நிம்மதியாக இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன புதுசாக துக்கம் ஆரம்பிச்சுடுறதுன்னா அது வளர்ந்துட்டே போகிறது அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய அறியாம தான் நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ வெளியிலேருந்து துக்க நிவர்த்தி ஏற்படவே ஏற்படாது பணத்தால் துக்க நிவர்த்தி ஏற்படாது பணத்தால் ஆனந்த பிராப்தி ஏற்படாது குடும்பத்தால் துக்க நிவர்த்தி ஏற்படாது குடும்பத்தால் ஆனந்த பிராப்தி ஏற்படாது புண்ணியத்தினாலே துக்க நிவிறத்தி குறைக்க தப்பிக்கலாம் அதனால தான் சொல்கிறது சாஸ்திரம் இதெல்லாம் நிறைய விஷயங்களே இப்போ சொல்ல போகிறது ஆ துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதெல்லாம் சரி பண்ணணும் இதை சரி பண்ணாமல் நீ என்னத்தை சரி பண்ணு ஒன்றும் பிரயோ பிரயோஜனம் இல்லை அதனால் ஆத்மா ஆத்மானம் ஆத்மனா உத்தருத் இதில் தான் நம்ம கவனம் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் புத்திக்கு சாஸ்திர ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கணும் இவர் சொல்கிறார் எவன் வந்து சரியாக சாஸ்திரத்தை படிக்கலையோ அட்லீஸ்ட் ஒரு ராமாயணம் ஒரு மகாபாரதம் இல்லை தமிழில் நாளடியார் கொன்றைவேந்தன் இது மாதிரி ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை கையில் வச்சுக்கணும் அதுதான் என் வழிகாட்டு திருக்குறள் இதுபடி தான் நான் இருக்க போகிறேன் அதனால் விஜயானவான் பவதி இல்லை இந்த மந்திரம் என்ன சொல்கிறது முதல்ல என்ன நெகட்டிவாக சொல்கிறது எதிர்மறையில் சொல்கிறது யார் சரியாக சாஸ்திரம் படிக்கலையோ யார் சரியாக டைரக்ஷனோட திங்க் பண்ணுறது இல்லையோ ப்ராப்பர் டைரக்ஷனில் திங்க் பண்ணுறது இல்லையோ யாருக்கு வந்து அப்படிப்பட்டவனுக்கு அவனுடைய இந்திரியங்களை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த தேர்வோற்றவன் வந்து குதிரை சரியாக ஒத்துழைக்கலேன்னு வச்சுங்களேன் குதிரை சரியாக ஒத்துழைக்கலைன்னா என்ன ஆகும் நம்மளும் ஒரு வழியை கொண்டு தப்பிச்சா போருமே நமக்கு யாருக்கு அறிவே இல்லையோ யாருக்கு நெறிப்படுத்தப்படலையோ மனசு சரியான வழியில் செலுத்தப்படையோ முதல்ல புருஷார்த்த நிச்சயம் சின்ன வயசுலேயே தெளிவாக குறிக்கோள் புரியணும் நீ இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் இத்தனை கோட்டி ரூபாய் சம்பாதிக்கணும் நீ வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க சில பேர் சயின்டிஸ்ட்டுக்கு நான் சயின்ஸில் எவ்வளோ வரணும் அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க நானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் நீ எத்தனை யார் சொல்ல போகிற அது யாரும் சொல்கிறதில்லை ஏன்னா அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை சிந்திக்கிறதே இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியாக கொடுக்கணும் அந்த எண்ணம் வரணும் அது இல்லை சாஸ்திரம் வந்து முதல்ல இங்கே என்ன சொல்றதுன்னா அவிஞ்ஞானவான் பவதி எவன் ஒருவன் எஸ் து யஹா தூ எவன் ஒருவன் அர்த்தம் விசேஷ ஜானவான் நன்றாக கற்கவில்லையோ புத்தியை நல்லா ட்ரெயின் பண்ணணும் இளமையில் கா இல் இந்த இல்லை இல்லைன்னு அது உச்சரிப்பு சரியாக தெரியுதா இங்கெல்லாம் எல்லாம் ஒரே அத்வைத்தமாக இருக்குது எழுத்தல்லாம் ழா ல்லா லா என்னது என்ன ஒரே மாதிரிதானே சவுண்டு வருது தான் வேற இல்லா வேற இல்லா வேற இளமையில் ஜாக்கிரதையாக போடணும் இளமையில் கல் சின்ன வயசுலேயே இதெல்லாம் கற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் பாரதியார் சொல்லுவார் பாண்டிச்சேரியில் ஒருத்தன் நடந்து போய்ட்டு இருந்தாரான் தெருவில் பாரதியார் ஒருத்தன் வந்து படிச்சிருந்தான் இளமையில் கல் இளமையில் கல் இளமையில் கல் அப்படின்னு படிச்சுட்டே இருந்தேன் மனப்பாடம் இளமையில் கல் சொல்லிட்டே இருந்தே முதுமையில் மண் முதுமையில் மண் முதுமையில் மண் இளமையில் கல் முதுமையில் ரெண்டு அர்த்தம் இருக்கு இளமையில் கற்கவில்லை என்றால் இளமையில் கல்லாக இருந்தால் இளமையில் படிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் கல் இளமையில் நீ கல்லா இருந்துயானா முதுமையில் நீ மண்ணா தான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இளமையில் நீ வந்து படிச்சியானா அது வேறு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கு கல்லாக இருக்கக்கூடாது கற்கணம்னு அர்த்தம் ஆஹா எஸ்து அவிஜானவான் பவதி தர்மசாஸ்திரம் தெரிஞ்சே ஆகணும் எல்லாேருக்கும் ஆபஸ்தம்ப மகரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்தை சொல்கிற எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆபஸ்தம்ப சூத்திரஹா ஆபஸ்தம்ப சூத்திரஹான்னு ஒரு சூத்திரம் தெரியாது சும்மா ஆபஸ்தம்ப சூத்திரஹான்னு சொல்லிகிட்டு இருக்கானே தவிர ஒரு முதல் சூத்திரமாக சொல்லப்படாது தெரியாது இப்போ ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் அவர் கடைசியில் முடிக்கிறபோது சொல்கிறார் ஆபஸ்தம்பர் தர்மத்தை சொல்லி முடிக்க முடியாது அப்படிங்கிறார் தர்மசாஸ்திரத்தை பூர்த்தி பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் தர்மசாஸ்திரம் சொல்லிட்டேன் இந்த தர்மத்தினுடைய விஷயத்தை கடைசி ஜாதியில் பிறந்திருக்கிற பெண்களிடத்திலும் கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்போ இந்த தேசத்தில் எவ்வளோ பேருக்கு தர்மம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியும் இல்லையா இந்த வார்த்தையே போடுற அந்திய ஜாத்தியில் இருக்கிற ஸ்திரீ கிட்ட கூட தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட தேசம் இதுன்னு தெரிகிறது இப்போ தர்மம் தெரியாதவங்க இல்லைங்கிறத குறிப்பிட்டு சொல்லிவிட்டார் அவர் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் ஆப்பா சம்ப சுதந்திரம் லைப்ரரியில் இருக்க போய் எடுத்து பாருங்க அதனால் எதுக்கு சொல்கிறேன் இந்த தேசத்தில் தர்மசாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல தர்மசாஸ்திரம்தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் படிங்க சயின்ஸ் படிங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டனி என்ன வேணாலும் படிங்க இங்கே வந்து இவங்களுக்கு இலங்கையிலெலாம் வந்து சமய பாடம் கண்டிப்பாக படித்த ஆகணும் ஆமாம் நம்ம ஊரில் தான் அது படிக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அங்கே இலங்கையில் வந்து சமயப்பாடம் கட்டாயம் படித்தால் தான் ஹால் டிக்கெட்டே கொடுப்பாங்க அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அது வந்து புத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்க மத நூல்களை படிச்சிருக்கணும் அது கட்டாயமாக வச்சுருக்காங்க இலங்கையில் இது நம்ம நாட்டில் மத சார்பற்ற நாடு அதனால் அது கிடையாது இது எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் நினைக்கக்கூடாது அவிஜானவான் பவதி நம்ம தேசத்தில் நம்ம தேசத்து கல்வியை கற்க நம்ம தேசத்தில் நம்ம நாட்டு மாடை அழிச்சோடணும் இப்படிதானே நம்ம இப்போ கேரளாவில் வந்து நாட்டு மாடு தடை செய்யப்பட்டிருக்கு தெரியுமோ நாட்டு மாடு வச்சுக்கூடாது எல்லாமே கலப்பினம்தான் வச்சுக்கணும் சட்டமே புட்டான் அது மாதிரி நாட்டு மாடு வச்சுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இது நம்ம தேசத்தில் நம்ம தேச வித்தியே இருக்கக்கூடாது பாரத தேசத்தில் பாரத தேசத்தோடய வித்தியைக்கு பாரத சர்க்காரில் இடம் கிடையாது வேணும்னா விருப்பம் இருந்தால் படிச்சுக்கலாம் படிச்சு தான் சாய்ஸ் வேணால் கொடுக்குறோம் ஆனால் படிக்கணும்னு கம்பல் பண்ணக்கூடாது இந்த தேசத்தோடய தர்ம வித்தியை கட்டாயமாக படித்தாகணும்னு சொல்லி யாரும் திணிக்கக்கூடாது அது திணிக்கலைன்னா வேறு என்னெல்லாம் வரும் முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசெல்லாம் சொல்லி கொடுத்து தான் ஆகணும் இதை அதுக்கப்புறம் அவங்க இப்போ இஷ்டம் வயசானதுக்கு பிறகு அவங்களுக்கு இது வேணும்னா இது கிடைக்கணும் நாளைக்கு எதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அவன் திரும்பவும் இந்த வாழ்க்கைக்கு வரணும்னா எனக்கு ஏன் இதை சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்காமல் போயிட்டாங்கிற வருத்தம் வரக்கூடாது அதுக்காக தான் இந்த இதை சொல்கிறேன் அவிஞானவான் பவதி தெரிஞ்சிக்கவே இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க சுவாமிஜி இதெல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருந்தால் நாங்கள்லாம் இதாக இருப்போம் ஏதோ வாசனையில் வருது சில பேருக்கு அவிஞானவான்பவதி அயுக்தேன மனசா சக மனசு சேர்றதில்லை இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா மனசு சேரும் அயுக்தம்னா யுக்தம்னு சொன்னால் ஒழுங்குபடுத்தப்பட்ட மனசுன்னு அர்த்தம் நெறிப்படுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட மனசு அதாவது சாஸ்திரத்தினால் சம்ஸ்கிருத அந்தகரணுங்கிறார் சங்கராச்சர் சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சம்ஸ்கிருத அந்த ஆச்சாரிய உபதேச சம்ஸ்கிருத அந்த இது இந்த இடத்துல இல்ல வேற கான்டெக்ட்ல சொல்றார் சாஸ்திர ஆச்சாரிய சாஸ்திரம்னா சாஸ்திரம் ஆச்சாரியம்னா குரு உபதேசம்னா டீச்சிங் அதனால ஏற்பட்ட இப்ப நம்ம நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இப்ப இந்த கிளாஸ் நடந்துருக்கு எல்லாரும் மனசை வச்சு காதை ரெண்டையும் வச்சு மனசையும் அதில் வச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க இதனால் ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுமா ஏற்படாதா அப்போ அதனால என் பக்குவப்பட்ட மனசுன்னு அர்த்தம் அது சின்ன வயசுலேருந்தே அபியாசம் வந்தால் எப்படி இருக்கும் அது சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சம்ஸ்கிருத அந்தகரணம் மனசுக்கு லட்சியத்தை சொல்லிக் கொடுக்கணும் இந்த மனசுக்கு வந்து இந்த முதலட்சினை புத்தியில் வந்து சாஸ்திரத்தை படித்து புருஷார்த்த நிச்சயம்னு பேர் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா வாழ்க்கையில் எனக்கு என்ன குறிக்கோள் இதே தான் நீங்கள் எப்பவும் துன்பம் இல்லாமல் இருக்கணும் இன்பமாக இருக்கணும் நானும் துன்பம் இல்லாத இன்பத்தை உணரணும் சுத்தி இருக்கிறவங்களும் துன்பம் இல்லாத இன்பத்தோடு இருக்கணும் இதுதான் லட்சியம் அதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது அ யுக்தேன மனசா சஹ எவன் நல்ல சாஸ்திர ஜானம் அந்த இந்த ஞானத்தினால மைண்டை ட்ரெயின் பண்ணணும் இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் நல்ல புத்தி நல்ல உணர்ச்சி தான் முக்கியம் உணர்ச்சி சரியாக இருக்கணும் இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும் இன்டலெக்டோட கண்ட்ரோலில் தான் எந்த இமோஷனும் இருக்கணும் கோபமாக இருக்கலாம் அப்புறம் வந்து அன்பாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்படப்படாது உணர்ச்சி எப்போவும் கட்டுப்பாட்டிலேயே வச்சிக்க பழகணும் அதுக்கு ஈஸ்வர பக்தி சத்சங்கம் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கணும் அப்புறம் அடுத்தது என்னென்னா தஸ்ய இந்திரியாணி இங்கே நெகட்டிவாக சொல்லியிருக்கு ரெண்டு மந்திரமும் ஒன்று தான் போட்டுக்கணும் நான் அப்படி ஒரு ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன் அப்படி யார் கற்கவில்லையோ யார் புத்தியை பக்குவப்படுத்தவில்லையோ மனசையும் செறிப்படுத்தவில்லையோ எவனுடைய குதிரைகள் வசப்படுவதில்லையோ அது என்ன ஆகும்னா அது வந்து தப்பான வழியில் போய் துக்க துக்கப்படுவான் அப்படின்னு அர்த்தம் துஷ்டாஸ்வா இவ சாரதேஹே சாரதேஹே துஷ்டாஸ்வாகா தேரோட்டிக்கு கட்டுப்படாத குதிரைகள் இருந்தால் என்ன பண்ண முடியும் தேரோட்டி கஷ்டப்படுவான் அதே மாதிரி தேரோட்டிக்கு கட்டுப்படக்கூடிய குதிரைகளாக இருந்தால் தேரோட்டி சந்தோஷமாக பிரயாணத்தை பண்ணலாம் தேரில் இருக்கிறவனுக்கும் தேரோட்டியை விடுங்க தேரில் இருக்கிறவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் இந்த ரெண்டு மந்திரத்தினுடைய விஷயம் முதல் மந்திரம் அஞ்சாவது மந்திரம் என்ன சொல்கிறதுனா யார் புத்தியை நன்கு பக்குவப்படுத்தவில்லையோ மனசையும் நன்கு நெறிப்படுத்தவில்லையோ அவனுடைய இந்திரியங்கள் வசப்படாமல் போய்விடும் தசிய இந்திரியாணி அவசியானி பவந்தி ஆக இது மூணு கண்ட்ரோல் பண்ணணும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும்னா மனசை கட்டுப்படுத்தணும் மனசை கட்டுப்படுத்தணும்னா நல்ல புத்தி நிச்சயம் இருக்கணும் அதுக்கு எப்போ பார்த்தாலும் ப்ராப்பர் ட்ரெயினிங் கொடுத்துட்டே இருக்கணும் எல்லா இடத்துலேயும் ட்ரெயினிங் தானே பெரிய ப்ராப்ளம் ஒரு ஆசிரமம்னு சொன்னால் இப்போ அந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரி ஆசிரமத்தில் வேலை பண்ணுறவங்களை ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை ட்ரெயின் பண்ணணும் பண்ணிகின்றே இருக்கணும் பொறுமையாக அந்த அது மாதிரி இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா புத்தியை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் மைண்டை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதுக்கு இந்திரியங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் இது மூணையும் ஃபோக்கஸ் பண்ணுறதான் ஜென்மா முழுக்க நமக்கு வேலை வேறு வேலையே கிடையாது இதை சரி பண்ணுறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணி நோக்கான்ட்ருக்கும் திரிணை அவியாங்க அப்படி முடிச்சோம் எஸ் அவிஞானவன் பயுத்த மனசயு மனசிவன் பசிரி அவியா அவியம் இல்லை அவியம் நஷப்படாது அர்த்தம் வசியம் அவியம் நஷியம் அவியம் அவசியம்னால் தேவைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை வசப்படாமல் போயிடும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் அது உடம்பையும் கெடுத்து மனசையும் கெடுத்து உயிர் வந்து பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்ததாகிடும் நிம்மதியே இருக்காது அதுக்கு மாறாக மனசை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சு யுக்தேன மனசாக சதான்னு போட்டார் இங்கே அங்கே சக இருக்கு இங்கே சதா போட்டிருக்கார் எவன் ஒருவன் விடாமல் திரும்ப திரும்ப படிக்கிறான் தொட்டனை தோறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு படிக்க படிக்க படிக்க வரப்போகிறது ரகுவம்சத்துலாம் வரப்போகிறது அபியாசம் பண்ண பண்ண வித்யக்கு எவ்வளவு மகிமே அபியஸ்தா வித்யா அதாவது அபியாசம் பண்ணப்பட்ட வித் திரும்ப திரும்ப படிச்சுட்டே அந்த படிப்புக்கு ஒரு மகிமை ஏற்பட்டுடுது அது படிக்கணும் அதனால் வெறும் வித்தியும் சொல்ல மாட்டாங்க அபியஸ்த வித்யா சைஷவே அபியஸ்த வித்யானாம் அபியஸ்த வித்தியானம் வித்தியான ஒரு தரம் படித்ததில்லை திரும்ப திரும்ப திரும்ப படிக்கிறது ம புன பௌன புண்ணியன மறுபடியும் மறுபடியும் படிக்கிறதுனால படிப்பு பிரகாஷமாகிறது இந்த ஞானம் பிரகாசமாகிறது நவில்்தொறும் நூல் நயம் போலும் அ நெறிப்படுத்தப்பட்ட சதா யுக்தேன மனசா பவதி யஸ்து எவன் ஒருவன் விஜானவான் சதா யுக்தேன மனசா பவத்தி எப்பவும் நெறிப்படுத்தப்பட்ட மனசோடு இருக்கான் எல்லாம் காலமரை அடித்தா நாலு மணி அடித்தா சரி இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே நம்ம லைஃப் எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதுதான் கைட கைடன்ஸ் இந்த வழிதான் காலம்பறை எழுந்துரு நாலு மணிக்கு எழுந்துரு ஸ்நானத்தை பண்ணு நேரப்போ சுவாமிகிட்ட பிரார்த்தனை கோபூஜையை தரிசனம் பண்ணு சுவாமியை பார் பிரார்த்தனை பண்ணு அந்த கருத்துக்கள்லாம் மனசில் ஓடிண்டே இருக்கும் மனசு அடங்கும் ஜபம் பண்ணு உரு ஏற திரு ஏறும் திரு ஜபம் பண்ணு அதுக்கப்புறம் போய் உடம்பை வளச்சி யோகா பண்ணு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணு மறுபடியும் ஏதோ இந்த உடம்பை செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் போடு அதுக்கப்புறம் மறுபடியும் புத்திக்கு வேலை சாஸ்திர விசாரம் அப்புறம் வந்து வாக்கு நல்லா வரணும் பாராயணம் எல்லாம் இந்த இதே அப்படி தானே இந்த ருட்டினே ஹோல் ஆசிரமம் ருட்டினே இதை பேஸ் பண்ணது தானே ஆஜானவான் பதி யுக்தேன மனசாக சதாபவத்தி தசிய இந்திரியாணி வசியா பவன் நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை என்னென்னா இந்த இந்திரியங்கள் தான் கீதையிலே பகவான் சொல்கிறாரு எதோஹியப்பௌந்தேய புருஷஸ் வி பஷ்டித்த ி பிரசம் மன இந்தியரி பண்ணுறது தான் பிரிய வேலியே எகவான் சொல்றா ரே தியோ விஷயன் பும்சேபாயத்தை கீதமுழ்கதாம் சங்காத் சஞ்ஜா தேமாயத்தை கிரோத் பவதி சம்மோக சம்மோத் ஸ்மிருதிவிமதிநாஷோநாத் பிரணிய அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது நான் இந்த இந்திரியங்களை எதுக்காக கொடுத்துருக்காரு கடவுள்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கல விவகாரத்துக்காக கொடுத்துருக்காரு இந்திரியங்கள் சுக சாதனமாக விவகார சாதனமாக இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் சுகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்காண்ணா சுகத்துக்காக கொடுக்கப்படலை கார் இந்தந்த இல்லாட்டி இந்த மாதிரி மோதி நிடுவோம் இங்கே என்ன கதவு இருக்குதுன்னு தெரிஞ்சு இந்த வழியாக போவோம் கண் இருந்ததுன்னா அதுக்கு தான் கொடுத்துருக்கு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கல அப்படி வேணும் சுகம் கேட்கறதுன்னா தக்ஷாமூர்த்தி ரூபத்தை பாரு அலங்காரமெல்லாம் பண்ணிப்பாரு அதுதான் சுகம் ஆக தர்மமாக பண்ணிக்கலாம் கீதையில இன்னொரு இடத்துல பார்க்குறோமே ஸ்ரோத்ராதீன் இந்திரியான் எந்நியே சம்யமாக ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயான் அந்நிய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி சர்வாணி இந்திரிய கர்மாணி ஆத்மசம்யமயோானி தீபித்தே ராக்வேஷ்தைஸ்து விஷயானிந்திரியை ஆத்மசைவிதேயாத்மா பிரசாதமதி இந்திரியங்களே சென்ஸ் ஆர்கன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னே சொல்றார் வள்ளுவர் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வித்து அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது மூனைத்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறார் ஹிமதர்மராஜா சொல்கிறார் இந்திரியங்களை வசப்படுத்தணும்ப்பா நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் நம்ம கண்ட்ரோலுக்கு என்றைக்கு வர்றதோ அன்னைக்கு தான் நாம் உருப்படுவோம் அப்படிங்கிற இல்லாட்டி உருப்பட மாட்டோம் நமக்கு வந்து சத்ரு வேறு இல்லை சத்ரு மித்ரன் இது நண்பனா பகைவனான்னா என்ன பண்ணுறது இதை பெரிய பொறுப்பை வேற கொடுத்துட்டார் எதுக்கு இதை கொடுப்பானே நம்ம கோபம் வரும் ஆனால் இது வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் கொடுத்துருக்கார் தஸ்ய இந்திரியாணி வசியானி பவந்தி அப்போ என்னென்னா சதஸ்வாகா இவ சாரதே நல்ல குதிரைகள் சாரதிக்கு கட்டுப்படும் சாரதி கையில் தான் இருக்குது எல்லாமே சாரதி வந்து அவ்வளோ இருக்கணும் அப்போ அது கண்ட்ரோலுக்கு கொண்டு முடியும் அது மாதிரி குதிரை சின்னதான் என்ன நம்ம பார்க்குறதுக்கு என்னமோ கிருஷ்ணர் தேர் ஓட்டுறது இருக்கோம் கிருஷ்ணர் வந்து பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கப்பானைய ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா அமிர்த துகே நமக நீங்கள் பாருங்க கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய தேரை ஓட்டுறாருன்னு அந்த தேர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா அந்த நாலு சக்கரத்தோடையெல்லாம் இல்லைது அந்த மகாபாரத்தில் பெருசாக இருக்குது உள்ளுக்குள்ளே அவ்வளோ வெப்பன்னு வச்சுருக்காங்க அந்த தேருக்குள்ளே அது பெரிய இந்த மாதிரி ட்ரெய்லர் மாதிரி இந்த இது இப்போ இந்த மெட்ரெஸ் இதில் ஃபாரின்லாம் இருக்குமே பெரிய பெரிய ட்ரக்கு ஒரு அறுபத்தஞ்சி டயர் எழுபத்தஞ்சி டயர்லாம் இருக்கே அது மாதிரி அது அவ்வளோ பெரிய தேர் அது எத்தனை குதிரை எழுத்துதுன்னு யாருக்குன்னு புரியல இது இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது அத்தனையும் சேர்த்து ஒரு கையில் எழுத்துன்னு ஞான முதிரையை காட்டணும்னா என்ன ஸ்ட்ரென்த் இருக்கணும் பூஜபலம் இல்லாட்டி மகாபாகோ மகாபாகோ மகாபாகோன்னு எனக்கு சொல்லணும் இப்போ இது வந்து இது ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற புஜபலம் Mental strength எவ்வளோ இருக்கணும் இமோஷனல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த்து இமோஷனல் strength, எவ்வளோ இருக்கணும் ஞானபலம் மனோபலம் ஞானபலம் மனோபலம் இருந்தால் தான் இந்திரிய நிகிரகிறது சரி நாளைக்கு பார்ப்போம் ஆக இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்போ இந்த தேர் உருவகத்தில் ஞாபகம் இதை முதல்ல சொல்லிவிட்டார் எல்லாம் எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரோன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டுருக்கோம் நம்முடைய உடம்பு மனசு புத்தியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதை சரி பண்ணினாத்தான் இதை சரி பண்ணாமல் எதை சரி பண்ணாலும் மாமியாரை சரி பண்ணாலும் சரி நாத்தனாரை சரி பண்ணாலும் சரி சனி பகவானை சுத்தினாலும் சரி ராகு கேதுவுக்கு பரிகாரம் பண்ணாலும் சரி ஒன்றும் நடக்காது ஞாபகம் வச்சுக்கோம் அதெல்லாம் வேணால் என்னென்னா இதை சரி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் பகவானே சனி பகவானே என் புத்தியில் வந்து உள்ளே உட்காராமல் இருந்தால் போகும் ஆனால் உங்களுக்கு தெரியுமோ ஜோதிஷாஸ்திரம் படித்தா தெரியும் சனி வந்து ஞான காரகன் அவன் மாரகன் மாரகன் சொல்லிட்டு இருப்பான் சாக அடிச்சுடுவான்பான் சாக தெரியுமா இந்த என்னது ஜீவாத்ம புத்தியை இந்த இண்டிவிஜுவாலிட்டியை சாக யாரு சனி நிறைய பேர் சனியை போய் அப்படி நினைக்காய்ங்க சனி வந்து ஞானக்காரகன் ஜோதிஷ சாஸ்திரம் சொல்கிறது ஞானக்காரன் அவன் கஷ்டத்தை கொடுத்து புத்தியை கொடுப்பான் கஷ்டத்தை கொடுக்கலன்னா புத்தி எங்கே வரப்போகிறது ஆகையினால சனி பகவான் ரொம்ப நம்மளால் வணங்கப்பட வேண்டியவர் அவருக்காக விசேஷமாக தனியாக கோவில் கட்டி எனக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்து ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கணும் கஷ்டத்தை கொடுக்காதேன்னு சொல்லக்கூடாது கஷ்டத்தை கொடுத்து லத்தை குழுந்தான் கேட்கணும் அப்படி தான் இருக்கு இப்படி சொன்னால் என் நிறைய ஜோசியர் சண்டைக்கு வந்துடுவாங்க நம்மள்கிட்ட தெரியும் எனக்கு பார்ப்போம் சகனாவது சஹனவு புனக்து சஹ வீர்யங்கரவா வஹை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்திஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி ரி ஓம் ஆகுநாஸ்